இவர் உமர் அவர்கள் ஆலோசனை பெறும் நபர்களில் ஒருவர் உமர் ரவி அல்லாஹூன் அவர்களின் அவையிலும் அவர்களது ஆலோசனை குழுவிலும் இளைஞராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குரானை அறிந்தவர்களே இருந்தார்கள் உடனே இவர் அனுமதி கேட்டார் உமர் அலி அல்லாஹன் அவர்களும் அனுமதி தந்தார்கள் உயனா நுழைந்ததுமே கத்தாவின் மகனே அல்லாஹின் மீது சத்தியமாக எங்களுக்கு நீ அதிகமாக எதுவும் தரவில்லை எங்களிடம் மீதமாக தீர்ப்பளிக்கவும் இல்லை என்று கூறினார் அவரை அடித்திடம் அவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள் தலைவரே நிச்சயமாக அல்லாஹ் தன் நபிக்கு பின்வருமாறு கூறியுள்ளான் நபியே நீர் மன்னிப்பதை கடைபிடிப்பீராக நல்லதை ஏவுவீராக அறிவிழிகளை புறக்கணிப்பீராக ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் என்ற வசனத்தை அவர்களில் ஒருவராவர் என்று கூறினார் உமர் அலி அல்ல அதை மீறவில்லை உமர் அலி அல்லாஹோன் அவர்கள் அல்லாஹின் வேதம் முன் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள் புகாரி நான்கு